வணக்கம் நேயர்களே நன்றினியின் சரித்திரம் தொற்று சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லூயிஸ் பால்கன் என்பவர் லண்டனிலிருந்து மான்செஸ்டர் வரை நடைபெற்ற விமான பந்தயத்தில் வெற்றி பெற்றார் இது இங்கிலாந்தில் நடத்தப்பட்ட முதலாவது தொலைதூர விமானப்பந்தயம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அசர்பைசான் சோவியத் யூனியனுடன் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லண்டனில் புகழ்பெற்ற வெம்ப்ளி மைதானம் வெம்ப்ளி ஸ்டேடியம் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மஞ்சள் காய்ச்சல் நோய்க்கான தடுப்பூசி முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முசோலினியும் அவரது மனைவியும் இத்தாலிய எதிர்ப்பு படையினரால் சுட்டுக்கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் உலகன் போரின் போது ஐக்கிய அமெரிக்காவினால் கைப்பற்றப்பட்ட ஜப்பானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் அதிபர் முகமது தாவூத் கான் அவர்கள் கம்யூனிச சார்பு போராளிகளால் பதவி இறக்கப்பட்டு கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கோடீஸ்வரர் டென்னிஸ் டீட்டோ என்பவர் விண்வெளிக்கு சென்ற முதல் உல்லாச பயணியானார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கையின் பிரபலமான ஊடகவியலாளர் தர்மரத்னம் சிவராம் அவர்கள் கொழும்பில் கடத்தப்பட்டு சுட்டுக்கொல்லப்பட்டார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி ஆண்டு ஜேம்ஸ் மன்ரோ ஐக்கிய அமெரிக்காவின் ஐந்தாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி ஆண்டு சதாம் ஹுசைன் ஈராக் முன்னாள் அதிபர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு உ வே சுவாமிநாத ஐயர் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முசோலினி இத்தாலி நாட்டு சர்வாதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தி வே சுந்தரம் ஐயங்கார் இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் நோபல் பரிசு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தர்மரத்தினம் சிவராம் ஏழத்து ஊடகவியலாளர் இந்நாளின் சிறப்புகள் பணி பாதுகாப்பு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே